ஒகுது போர் தியாகிகளும் அப்போரின் முடிவுகளும் தியாகிகளை கண்டெடுத்தல் எதிரிகள் சென்றதற்கு பின் கொல்லப்பட்டவர்களையும் காயமடைந்தவர்களையும் தேடுவதில் முஸ்லீம்கள் ஈடுபட்டார்கள் இதை பற்றி ஜெய்தி இப்னு சாபித்லதியாஹ் அணுகுவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் போர் முடிந்த பின் சாத் இப்னு ரபியாவை தேடுவதற்காக நபிசுல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள்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 நான் அவரிடம் சாதே அல்லாஹுவின் தூதர் உனக்கு சலாம் கூறினார்கள் மேலும் உமது நிலையை விசாரித்து வர என்னை அனுப்பினார்கள் என கூறினேன் அதற்கு தூதர் மீதும் சலாம் உண்டாகட்டும் அல்லாஹுவின் தூதரே நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை உணர்கிறேன் என நீ நபி சொல் மேலும் உங்களில் ஒருவர் உயிருடன் இருக்கும் நிலையில் நபி அவர்களின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது என்று என் நண்பர்களாகிய அன்சாரிகளிடம் நீ என்று தனது இறுதி வார்த்தைகளை கூறிய பின் உயிர் நீத்தார் ஆதாரம் ஜாதுல் மஹாது காயமடைந்தவர்களில் உசைரீம் என்று அழைக்கப்படும் அம்ரி இப்னு சாபித் தொழையொல்லாக அனுகு என்பவரும் ஒருவர் அவர் உயிர் பிரியும் நிலையில் இருந்தார் இதற்கு முன் அவருக்கு முஸ்லீம்கள் பலமுறை இஸ்லாமை எடுத்து அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து வந்தார் இவரை இந்நிலையில் பார்த்த முஸ்லீம்கள் இந்த உசேரீம் ஏன் இங்கு வந்தார் நாம் போருக்கு வரும்போது அவருக்கு நமது மார்க்கம் பிடிக்காமல் இருந்ததே என்று கூறியவர்களாக அவரிடம் உமது இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் வந்தீரா அல்லது இஸ்லாமை ஏற்று போர் புரிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்தீரா என விசாரித்தார்கள் அவர் இல்லை இஸ்லாம் மீது பிரியத்தினால்தான் போரில் கலந்து நான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டேன் அல்லஹுவின் தூதரோடு சேர்ந்து எதிரிகளிடம் போர் புரிந்தேன் இப்போது எனது நிலை என்னவென நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று தனது பேச்சை முடிக்க மரணம் அவரை ஆறத்தொழுவியது இவரது நிலையை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் முஸ்லிம்கள் கூறியதற்கு நபி அவர்கள் அவர் சுவனவாசிகளில் ஒருவர் என்றார்கள் அபு ஹுரை கூறுகிறார் அல்லாஹிற்காக ஒரு நேர கூட தொழவில்லை இருந்தும் நபி நாவினால் சுவனவாசி என்ற நற்செய்தி பெற்றார் ஆதாரம் இப்னோ ஹிஷாம் ஜாது காயமடைந்தவர்களில் குஜுமான் என்பவரும் ஒருவர் அவர் மிக வீரராய் போரில் சண்டையிட்டார்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 பின்பு காயத்தின் வேதனை கடுமையாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டார் இவரை பற்றி நபி சொல்லுல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் இவர் நரகவாசிகளில் ஒருவர் என்றார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஹாது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 இவரை பற்றிய செய்தி நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு தெரியவர முகைரிக் யூதர்களில் மிகச்சிறந்தவர் என்று அவரை பற்றி கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் தியாகிகளின் உடல்களை நல்லடக்கம் செய்தல் போரில் உயிர் நீத்த தியாகிகளை முன்னோக்கி நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் அல்லாஹுவின் பாதையில் காயமடைந்தவரை மறுமையில் அல்லாஹ் எழுப்பும்போது அவரது காயத்திலிருந்து இரத்தம் வடியும் அதன் நிறம் ரத்தத்தின் நிறமாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் மனமோ கஸ்தூரி போன்றிருக்கும் ஆதாரம் இப்னு ஹிஷாம் நபி தோழர்களில் சிலர் தங்கள் குடும்பத்தில் கொல்லப்பட்டவர்களை மதினாவிற்கு எடுத்து இருந்தார்கள் நபி அவர்கள் அவர்களை மீண்டும் உகுதுக்கு தூக்கி வரும்படி கூறி அவர்களை குளிப்பாட்டக்கூடாது அவர்கள் உடலில் போருக்குரிய ஆயுதங்களை கலற்றிய அவர்கள் கொல்லப்பட்ட இடங்களிலியே அவர்களை அடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் ஒரு கப்ரில் மன்னரையில் ரெண்டு அல்லது மூன்று உடல்களை நபி அவர்கள் அடக்கம் செய்தார்கள் மேலும் ஒரே ஆடையில் இருவரை போர்த்தினார்கள் யார் அதிகமாக குர் மனனம் செய்தவர் என்று விசாரித்து அவரை கப்ரில் பக்கவாட்டுக் குழியில் முதலாவதாக வைத்தார்கள் அப்துல்லா இவ்னு அம்ரு இவ்னு ஹராம் அம்ரு இவனு ஜமுஹ் ரதுல்லாஹ்ஹூம் ஆகிய இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து வந்ததால் இருவரையும் ஒரே கப்ரில் அடக்கம் செய்தார்கள்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 குளிப்பு கடமையானவர்களாக போரில் கலந்து கொண்டதாக மனைவி கூறினார் இதன் காரணமாகத்தான் ஹன்லலாவிற்கு கசீலுல் மலாயிகா மலக்குகள் குளிப்பாட்டியவர் என்ற பெயர் வந்தது ஆதாரம் ஜாதுல் மஹாது தனது சிறிய தந்தையும் பால்குடி சகோதரருமாகிய ஹம்சாவின் நிலையை பார்த்தவுடன் நபி சொல்லல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் மிகுந்த கவலை அடைந்தார்கள் நபி அவர்களின் மாமி சஃபியா ரதா ஹன்ஹா தனது சகோதரர் ஹம்சாவை பார்க்க வந்தார்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 பிறகு சஃு அல்லாஹ் அன்ஹா தனது சகோதரரை பார்த்து இந்நா லில்லாஹி வ இந்நா இலஹிராஜூன் நாங்கள் அல்லாஹுவிற்காக உள்ளவர்கள் அவனிடமே மீளுபவர்கள் என்று கூறி அவரின் நன்மைக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள் இதற்கு பின் ஹம்சார் ரதி அல்லாஹு அவர்களை அப்துல்லா இப்னு ஜாஹர் ரதி அல்லாஹு அவர்களுடன் நல்லடக்கம் செய்ய நபி அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள்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 அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரதியுல்லாஹ் வன்கு அவர்கள் கூறுகிறார்கள் முஸ்ஆப் ரதியுல்லாஹ் வன்கு கொல்லப்பட்டார் அவர் என்னைவிட மிகச்சிறந்தவர் அவர் உடலை ஒரு சிறிய போர்வையால் தான் பொருத்தப்பட்டது அவரது தலை துணியை இழுத்தால் கால்கள் தெரிந்தன கால்களின் பக்கம் துணியை இழுத்தால் தலை தெரிந்தது இந்த நிலையை பார்த்த நபி சொல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் அந்த போர்வையால் அவரது தலையை மறைத்து அவரது காலுக்கு இதுக்கீர் என்ற செடியை பொருத்தி விடுங்கள் என்று கூறினார்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி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 அதை எங்களது உள்ளங்களில் அலங்கரித்துவை இறை நிராகரிப்பு உனது கட்டளைக்கு மாறு செய்வது உனக்கு கட்டுப்படாமல் விலகி போவது ஆகியவற்றை எங்களுக்கு வெறுப்பாக்கி விடு எங்களை பகுத்தறிவாளர்களில் ஆக்கிவிடு அல்லாகவே எங்களை முஸ்லிம்களாக மரணிக்கவை முஸ்லிம்களாக எங்களை வாழச்சை நஷ்டமடையாதவர்களாக சோதனைக்கு ஆளாகாதவர்களாக எங்களை நல்லோர்களுடன் சேர்த்துவை அல்லாகுவே உனது தூதர்களை பொய்யாக்கி உனது வழியிலிருந்து தடுக்கும் நிராகரிப்பாளர்களை நீ அழித்து விடு மீது உனது தண்டனையையும் வேதனையும் இறக்கு அல்லாகவே கித்தாபு கொடுக்கப்பட்டவர்களில் இருக்கும் நிராகரிப்பாளர்களை நீ அழித்து உண்மையான இறைவனே ஆதாரம் அல் முஃப்ரத் முஸ்னத் அஹமது மதினா திரும்புதல்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 அவரிடம் அவருடைய சகோதரர் அப்துல்லா இப்னு ஜாக்ஸ் மரணமான செய்தி கூறப்பட்டது அவர் இந்நாள் இல்லாஹிவா இன்னா இலைஹிராஜூன் என்று கூறி அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினார் பின்பு அன்னாரின் தாய்மாமன் ஹம்சாரதியுல்லாக அன்பு இறந்த செய்தியும் கூறப்பட்டது அதற்கும் அவர் இந்நாள் இல்லாஹி வா இந்நா இலஹி என்று கூறி பாவம் மன்னிப்பு தேடினார் பின்பு அவரது கணவர் முசாப் இப்னு உமேர் உதயுல்லாஹ் ஹன்ஹூ இறந்த செய்தி கூறப்படவே அவர் தேம்பி அழலானார் அப்போது நபி சல்லுல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஒரு பெண்ணின் கணவன் அவளிடம் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறான் என்று கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் தீனார் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை முஸ்லிம்கள் வழியில் சந்தித்தார்கள் அந்த பெண்ணின் கணவரும் சகோதரும் தந்தையும் போரில் கொல்லப்பட்டிருந்தார்கள் இவர்களின் மரண செய்தியை முஸ்லிம்கள் அவருக்கு கூறினார்கள் ஆனால் அந்த பெண்மணி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 பின்பு நபி அவர்கள் உகுது போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு சாதின் தாயே நீர் நற்செய்தி பெற்றுக்கொள் உகுது போரில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தார்களுக்கு நற்செய்தி சொல் அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் தோழர்களாக உலாவுகிறார்கள் அவர்களது குடும்பத்தார்களுக்காகவும் அவர்களின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் இதை கேட்ட சாதின் தாயார்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 மாலை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் மதினா வந்தடைந்தார்கள் பிறகு குடும்பத்தாரை சந்தித்து தனது வாளை மகள் ஃபாத்திமாவிடம் கொடுத்து இதிலிருந்து ரத்தத்தை கழுவிவை அல்லாஹுவின் மீது ஆணையாக இது எனக்கு இன்று உண்மையாக உழைத்தது என்றார்கள் பின்பு அலியும் தனது வாளை ஃபாத்திமாவிடம் கொடுத்து இதனை கழுவி இதிலிருந்து ரத்தத்தை அகற்றிவிடு அல்லாஹுவின் மீது ஆணையாக இன்றைய தினம் இது எனக்கு உண்மையான தொண்டாற்றி விட்டது என்றார்கள் நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் நீ போரை உண்மையான தொண்டாற்றியதைப் போலவே உன்னுடன் சால் இப்னை மற்றும் அபு துஜானாவும் உண்மையான தொண்டாற்றினார்கள் என்றார்கள் ஆதாரம் இரு தரப்பிலும் கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்களில் எழுபது நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று பெரும்பாலான அறிவிப்புகள் கூறுகின்றன அதன் விவரம் என்னவென்றால் முஹாஜிரில் நான்கு நபர்கள் யூதர்களில் ஒரு நபர் கஸ்ரஜ் இனத்தவர்களில் நாற்பத்தி நபர்கள் ஹவுஸ் இனத்தவர்களில் இருபத்தி நபர்கள் மொத்தம் எழுபது நபர்கள் இணை வைப்பவர்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலகி இருபத்தி ரெண்டு என்று கூறுகிறார் ஆனால் போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அனைத்தையும் நன்கு ஆராய்ந்து பார்க்கும்போது முப்பத்தி ஏழு பேர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிகிறது உண்மையை அல்லாகுவே மிக அறிந்தவன் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஃபத்வுல் பாரி மதினாவில் அவசர நிலை ஹிஜ்ரி மூன்று ஷவ்வால் எட்டு ஞாயிறு இரவு உகுதியிலிருந்து திரும்பிய பின் கலைப்பும் அசதியும் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தும் முஸ்லீம்கள் பாதுகாப்புடனே அன்றிரவை கழித்தார்கள் அதாவது மதினாவின் தெருக்களிலும் அதன் வாயில்களிலும் வீரர்கள் பாதுகாப்புக்காக நின்றிருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் பாதுகாப்பிலும் ஒரு பிரிவினர் ஈடுபட்டிருந்தார்கள் எத்திசையிலிருந்தும் எதிரிகள் மூலம் ஆபத்து நிகழலாம் என்று அவர்கள் சந்தேகப்பட்டதால் இவ்வாறு விழிப்புணர்வுடன் இருந்தார்கள் ஹம்ரவுல் அசத்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 உகுது போர் முடிந்து அடுத்த நாள் காலை அதாவது ஹிஜ்ரி மூன்று ஷவ்வால் எட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை நபி சல்லாஹ் அலைவாஸ்லமாவர்கள் எதிரிகளைச் சந்திப்பதற்கு முஸ்லிம்கள் ஆயத்தமாக வேண்டும் என கூறினார்கள் மேலும் உகுது போரில் கலந்தவர்கள்தான் தங்களுடன் வரவேண்டும் என்ற நிபந்தனையும் விதித்தார்கள்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 இடத்திற்கு வந்து முகாமிட்டார்கள் அங்கு குஜா வம்சத்தைச் சேர்ந்த அபு மஹத் என்பவர் நபி அவர்களிடம் வந்து இஸ்லாமி தழுவினார் சிலர் அவர் இணை வைப்பவராகத்தான் இருந்தார் இருப்பினும் குஜா மற்றும் ஹாசிம் ஆகிய இரு கிளைஞருக்கும் இருந்த நட்பின் காரணமாக நபி அவர்களிடம் வந்தார் என்று கூறுகின்றார்கள்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 We've done.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 முடிவெடுத்து அபு தனது படையோடு கிளம்புவதற்கு ஆயத்தமாகும் போது அபு சுஃபியானிடம் அபு மாபத் வந்தார் அபு சுஃபியானுக்கு அவர் முஸ்லிமானது அவர் மாபதே ஏதாவது செய்தி இருக்கிறதா என்றார் அதற்கு மாபத்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 இல்லை என்று கூறினார்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 அவ்வாறு நீ செய்யாதே நான் உனக்கு உனது நன்மையை நாடி இதை கூடுகிறேன் நீ திரும்புவது தான் உனக்கு நல்லது என்றார் மகாபத் மாபத் தந்த தகவலால் எதிரிகளின் நம்பிக்கையும் வீரமும் தளர்ந்து பயமும் திடுக்கமும் அவர்களை ஆட்கொண்டது மக்காவிற்கு திரும்புவதுதான் தங்களுக்கு ஏற்றமானது என்று கருதினார்கள் இருப்பினும் முஸ்லீம் படைகள் தங்களை விரட்டி வருவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய படைக்கு எதிராக ஒரு பொய்ப்பிரச்சார போரை அபுசுப்யான் தூண்டிவிட்டார் அதாவது மதினா சென்று கொண்டிருந்த அப்துல் ஹைஸ் கிளையினர் இவர்களை வழியில் பார்த்தபோது அவர்களிடம் நான் கூறும் செய்தியை என் சார்பாக முகமதுக்கு எட்ட வைப்பீர்களானார் நீங்கள்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 முகம்மதையும் அவரது தோழர்களையும் வேரோடு அழிக்க நாங்கள் முழு ஆற்றலையும் ஒன்று திரட்டி வருகிறோம் என்ற செய்தியை சொல்லி சொல்லிவிடுங்கள் என்று அபுசுப்யான் கூறினார் அந்த வியாபார கூட்டம் நபி சொல்லாஹு அலைவாஸ்லாம் அவர்களிடமும் நபி தோழர்களிடம் வந்து அபுசுஃப்யான் தங்களிடம் கூறி அனுப்பிய செய்தியை கூறினார்கள் அப்போது நபி தோழர்களும் நபியவர்களும் ஹம்ரா உல் அசத் என்ற இடத்தில் தங்கியிருந்தார்கள் இதை பற்றி தான் அல்லாஹ் பின்வரும் வசனத்தில் கூறுகின்றான் அன்றி ஒரு சிலர் அவர்களிடம் வந்து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 பின்பற்றி சென்றார்கள் பொருளை விரும்பிச் செல்லவில்லை அல்லாகுவோ மகத்தான கொடையுடையவனாக இருக்கின்றான் ஆகவே பொருளையும் அவர்களுக்கு அளித்தான் அல் ஆன் அத்தியாயம் மூன்று வசனங்கள் 173-174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 தனக்கு எதிராக செயல்படக்கூடாது என்று அவனிடம் ஒப்பந்தம் வாங்கினார்கள் ஆனால் அவன் அந்த ஒப்பந்தத்தை மீறி உகுது போரிலும் கலந்து கொண்டதால் நபி அவர்கள் அவனை கைது செய்தார்கள் அவன் நபி அவர்களிடம் முகம்மதே என்னை மன்னித்துவிடும் என் மீது உபகாரம் செய் எனது பெண் பிள்ளைகளுக்காக என்னை நீ விட்டுவிடு நான் இப்போது செய்ததை போன்று இனி எப்போதும் செய்ய மாட்டேன் என்று உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன் என்றான்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 எதிரிகளின் ஒற்றர்களில் ஒருவனான முவாவியா இவ்னு முஹீரா இவ்னு அபுல் ஆசையும் கொன்றுவிட நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் இவன் பிற்காலத்தில் வந்த முஸ்லீம் மன்னர் அப்துல் மலிக் இவனு மருவானின் பாட்டனாவான் இதன் விவரமாவது இணை வைப்பவர்கள் போர் முடிந்து மக்காவிற்கு திரும்புகையில் இவன் தனது ஒன்றுவிட்ட சகோதரர் உஸ்மான் இப்னு ஆஃப் ரதி அல்லாஹ் அவர்களை பார்க்க மதினாவிற்கு வந்தான் உஸ்மான் ரதுல்லா ஹான்ஹூ நபியவர்களிடம் இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டார்கள் நபியவர்கள் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துவிட்டு மூன்று நாட்கள் மட்டும் தங்க வேண்டும் அதற்கு மேல் இங்கு தங்கியிருந்தால் கொன்று விடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்தார்கள் இஸ்லாமிய படை மீண்டும் அல்லது ரெண்டாம் முறை மதினாவிலிருந்து வெளியேறியதற்கு பின் இவன் மூன்று நாட்களுக்கு மேலாகவும் மதினாவில் தங்கியிருந்து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 அவர்களுக்கு அங்கு செல்ல துணிவு பிறக்கவில்லை இதன் மூலம் நமக்கு உறுதியாக தெரிய வருவது என்னவென்றால் முஸ்லிம்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுத்தும் அளவுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் தான் அவர்களுக்கு கிடைத்தது எனினும் முஸ்லீம்களை சுற்றி வளைத்து முற்றிலும் அழித்து ஒழிக்க வேண்டுமென்ற தங்களது நோக்கத்தில் தோல்வியைத்தான் கண்டார்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இதுபோன்ற நஷ்டங்கள் பெரும்பாலான சமயங்களில் போரில் வெற்றி பெறும் படையினருக்கும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை கவனித்து எதிரிகளுக்கு இந்த போரில் வெற்றி கிடைத்தது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 இப்போர் தொடர்பான முக்கிய கட்டங்கள் ஒவ்வொன்றையும் குர் ஆன் மிக தெளிவாக விவரிக்கிறது முஸ்லிம்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டதற்கான காரணங்களையும்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 இது போன்ற கடும் ஜோதனையின் போது முஸ்லிம்கள் மேற்கொண்டிருக்க வேண்டிய கடமைகள் ரெண்டு இச்சமுதாயம் உருவான உயர்ந்த அடிப்படை நோக்கங்கள் மூன்று மற்ற சமுதாயத்தை விட மிகச்சிறந்த சமுதாயமாக விளங்குபவர்களிடம் இருக்க வேண்டிய சீரிய பண்புகள் ஆகிய இந்த மூன்றையும் முன்வைத்து பார்க்கும்போது முஸ்லிம்களிடம் அந்த குறைபாடுகளும் பலவீனங்களும் இருந்திருக்க கூடாது என்று குர்ஆன் உணர்த்துகிறது இவ்வாறே நயவஞ்சகர்களின் நிலைமையை பற்றி குர்ஹான் விவரிக்கிறது அல்லாஹுவின் மீதும் அவனது தூதரின் மீதும் நயவஞ்சகர்கள் உள்ளத்தில் கொண்டிருந்த வஞ்சகத்தை வெளிப்படுத்தி அவர்கள் இழிவடைய செய்தது யூதர்களும் நய பரப்பி வந்த சந்தேகங்களையும் உறுதி குறைந்த முஸ்லீம்களின் உள்ளத்தில் இருந்த சந்தேகங்களையும் குர்ஹான் அகற்றியது மேலும் இந்த போரினால் ஏற்படவிருக்கும் நல்ல முடிவுகளையும் அதில் உள்ள நுட்பங்களையும் குர்ஹான் சுட்டி இப்போரை பற்றி அத்தியாயம் ஆல இம்ரானில் அறுபது வசனங்கள் அருளப்பட்டன அந்த போரின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நடந்த அனைத்தும் விவரிக்கப்பட்ட து அதன் தொடக்கம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது நபியே நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து அதிகாலையில் புறப்பட்டு சென்று நம்பிக்கை கொண்டவர்களை போர்க்களத்தில் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்ததை நினைத்து பாருங்கள் அனைத்தையும் அல்லாஹ் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி அதன் இறுதி இப்போரின் விளைவுகள் பற்றியும் அதன் நுட்பங்கள் பற்றியும் மிகச் விமர்சனங்களுடன் முடிகிறது நபியே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 அறிஞர் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாய் அலகி இது குறித்து பின்வருமாறு கூறுகிறார் உகுது போரிலும் அதில் முஸ்லிம்களுக்கு நிகழ்ந்தவற்றிலும் பல படிப்பினைகளும் இறைநுட்பங்களும் உள்ளன அவற்றில் சிலவற்றை கீழே பார்ப்போம் ஒன்று பாவத்தினால் உண்டாகும் கெட்ட முடிவுகள் மற்றும் தடுக்கப்பட்டதை செய்வதனால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து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 அல்லாஹ் சொர்க்கத்தில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பல உயர் நிலைகளையும் அந்தஸ்துகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றான் அதை அவர்கள் வணக்க வழிபாடுகளால் அடைய முடியாத போது பல சோதனைகளையும் சிரமங்களையும் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்கள் உயர்ந்த பதவிகளை அடைந்து கொள்கிறார்கள் 5. இஸ்லாமிய போரில் உயிர் தியாகம் செய்வது என்பது இறை நேசர்களின் மிக உயர்ந்த பதவியாகும் அதை அல்லாஹ் தனது நபி முகமது சல்லுல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களின் தோழர்களுக்கு வழங்கினான்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 அறிஞர் இப்னுல் கையுமும் தனது ஜாதுல் மஹாத் என்ற நூலில் இத்தலைப்பின் கீழ் போதுமான விவரங்களை தந்துள்ளார்கள் ஆர்வமுள்ளவர்கள் அங்கும் பார்க்கலாம்